ஒகையின் சேனத்தில் தன் காலை வைத்த போது ஒரு மனிதர் போரில் மிகச் சிறந்தது எது என்று கேட்டார் அதற்கு நபி சொல்லுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அநீதகார அரசன் முன் சத்தியத்தை எடுத்துரைப்பதாகும் என்று கூறினார்கள் சை ஏழு ஒன்று ஆறு ஒன்று